உண்டிலை எண்ணாமலகங்கிருதி நிறுதி உறாமல் அறிவுருவாயத்து கண்டதொரு வரும் குடம்போருமாம் கதித்துரிய காமியா முகரதியை அடைந்து கொண்டிலகால் ஒரு திருத்தியாணவித்தம்பின் கூறல் ஒரு சத்தான வித்திரு கற்பம் என்று சமாதிகளாம் புறம்புடகம் என்னும் இருபேதமடை இந்த அவற்றை முறையின் இவள் மொழிவாம் நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது இதன் பொருள் உண்டு இலை எண்ணாமல் அகங்கிருதியும் நிரகங்கிருதியும் உறாமல் சத்து அசத்து என்று கூற முடியாமலும் கனவுகளில் தேகத்தை நான் என்று அபிமானித்தலும் சுழித்திய அவசைகளில் அபிமானமற்றிருத்தலும் பிரல் புறத்தில் கண்டதாகிய அகத்தும் புறத்தும் நீரின்றிய ஒரு வெறும் குடம் போல உள் புறம் சூன்யம் ஆம் கதி சுரியகாமி அகத்து மனோ வியாபாரமும் புறத்தும் இந்திரிய வியாபாரமின்றி சூன்யமாய் தண்ணீரில் அமிர்த்திய கடம்போல் அத்வைதானந்த மாத்திரமாயிருக்கும் நிலைமையே துரியகாமியும் நான்காவது அவஸ்தையே துரியகா என்றும் துரியம் என்றும் சொல்லப்படும் ஜாக்கிரம் சப்பனம் சுழித்தி துரியம் என்று நான்காவது இந்த ஞானபூமிகள் ஏழினுள் முதல் மூன்று பூமிகள் தத்துவத்திற்கு சாதனமும் நான்காவது பூமி தத்துவான வடிவமாக இருத்தலால் ஜீவன் முத்தி விஜயமுக்திகளுக்கு சாதனமும் ஐந்து ஆறேள் பூமிகள் ஜீவன் முத்தியின் பிரச்சனானந்தத்திற்கு சாதனம் ஆகும் ஜீவன் முத்தி விஜயமுத்திக்கு நாலாவது சாதனம் இல்லை நாலு பூமி ஜீவன் முத்திகள் அடைஞ்ச பிறகு வித்யா முத்தி சமந்தான் நாலாம் பூமி வந்து ஜீவன் முத்தன் பேரு அவன் உண்டு மர்ஜம் இருக்கு அவங்களுக்கு அதே ஞானம் தான் ஞானம் சமம் விஜய சமம் தான் அதாவது சரீரம் கர்மம் முடிஞ்சவர் விழுதில்லை அப்ப எல்லோரும் விஜயமூச்சி அடைறாங்க நாலு பேர் அதுல சமம் தான் பேர் ஒரே மாதிரி தான் வித்தியாசம் கிடையாது இல்ல இல்ல நாலு பேர் தான் நாலு பேர் ஞானம் சமந்தான் என்ன வித்தியாசம் அடைந்து கொண்டு மனோ நாசத்தையும் கை கொண்டு ஒரு திருச்சியான போடுறதுக்கு திருச்சியா வேதம் போட்டுக்கா இது தேவையில்ல அவசியம் பாட்டு வேதம் இருக்க இல்லாத அதே தான் சேர்த்து போட்டு கை விளக்கம் கொடுத்துருக்கார் வேதம் வித்தம் வேத என்று கூறப்படும் வேதம் பண்ணால் வித்தம் என்று கூறப்படும்ங்கிறார் அணுவித்தம் பண்ணால் கூடியதான் அர்த்தம் திருசியானுத்தம் பண்ணால் திருசியத்தோடு கூடியது சத்தானுன்னா சத்தத்தோடு கூடியது அணுவித்தம் கூடிய அர்த்தம் ஒரு கூடிய அர்த்தம்னு சொல்லாமல் வேதம்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு ஒரு வேதத்துக்கு அர்த்தத்துக்கு என்ன போட்டிருக்கு வித்தம் பண்ண போட்டிருக்கு பின் சமாதிரல் ஒரு சத்தான கூறப்படுகின்ற சத்தானுவித்த சவிகற்ப சமாதி என்றும் நிறுவமும் புறமூடு அகமும் நிறுவிகற்ப சமாதி என்றும் இம்மூன்றும் பாக்யம் ஆந்திரம் என்கின்ற உள்வெளியின் அர்த்தம் இரு பேதம் அடைந்து இரண்டு வகையாக பேதமடைந்து நிறுத்தல் பற்றி எந்த சமாதிகள் ஆம் அவற்றை முறையின் இவன் மொழிவாம் அதிகாரிகள் கருதும்படி இருக்கின்றது ஆறு சமாதிகளாம் அச்சமாதிகளை கிரவமாக இவ்வளவு கூறுவோம் என்று பெற இந்த அடுத்த பாட்டில் இருந்து உள்புறம் என்று ரெண்டாக பிரிச்சு திருசியான யுத்தம் சத்தானுத்தம் நிறுவம் இது வெளியில் உள்ளே தான் திருசியான யுத்தம் சத்தானுத்தம் நிறுவம் ஆறு சமாதிகள் இந்த ஆறு சமாதிகள் அபியாசங்கள் தான் கடைசியில் உள்ள நிறுவர்தான் சாதனம் சாத்தியம் இந்த அஞ்சும் அப்படியே அதுதான் இதெல்லாம் செவ்வர சவாலி சேர்ந்தது தான் திருப்பிடியோட கூடியது நிருவுகரே அதுதான் திருப்பி ஆற்றது கடிசிய நிலை புறத்திலேயே நிருபகம் உண்டு அது இருந்தாலும் அது முடிந்த நிலை அல்ல அகத்தியவர்கள் நிறுவது சாதனம் வச்சுக்கலாம் ஆகவே அணுவித்தம் கூடியதுன்னு அர்த்தம் சத்தான சத்தத்தோடு கூடியது திருச்சி வேணால் திருச்சத்தோடு கூடியது சத்தத்தோடு கூடியது என்ன அர்த்தம் அகம்பிரமாசுமின்னு சத்தத்தோடு கூடி அபியாசம் பண்ணுறது அதை அணிவித்த பண்ணுவேன் சத்தான அர்த்தம் திருச்சியா அர்த்தம் நாமரபலை நீக்கி பார்த்து அது பிறகு இருக்கிற சச்சிதானத்தை ஏற்றுக்கொள்வது திருச்சியான அர்த்தம் அது நீக்கமான சத்த அந்த பிரம்ம எதுவோ அது நானே இருக்கிறேன் என்று அகபிரமா சத்தத்தோடு கூடி அபியாசம் பண்ணுறேன் சத்தியானத்தின் பேர் இந்த நிச்சயம் பிற பண்ண பிறகு அது மனமானது வெளியில் வந்து சத்தியானந்த பிரமன் தான் நீக்கி நீக்கி பார்த்து அபியாசம் எங்க பார்த்தாலும் பிரமன் தான் தோற்றம் பார்க்கப்படாம அம்மானே பாராபின் பால்பட்டியான அம்மானின் மாதிரி பார்க்க தோற்றம் பெ அப்படி போல அவனுக்கு எகமாக தான் பெய்யா தெரியுமா எகவாது பெறமா தெரியுமா ஏன் அப்படின்னா நான் வந்து நீக்கி நீக்கி பார்த்தாச்சு ஆசாரிக்கு கொண்டு போய் நகை கொடுத்தா நகை அழகு இதெல்லாம் பார்க்கறதில்ல தம்மியாக உடனே இடம் இருக்கு அதான் பார்க்க அதுக்கு நகை தெரியாம இருக்கு நீங்க போடுறதான் பார்க்கறது நகைய நகையா பொம்பளை தான் நகை பொம்பளை பார்த்தா நகை என்ன இருக்குன்னு சொல்லுவான் அவருக்கு தங்க முக்கியம் இல்லை இப்போ நகரம் அழகு முக்கியம் அப்படி போல் அஞ்ஞான காலத்தில் நாமரகத்தில் ஆக்கிரம் அஞ்சான உண்டு விசாரபுரிசர்கள் நாமத்தில் இக்கினே அப்பியாதம் பண்ணுறாங்க ஞானிகளுக்கு நமக்கு ஆக்கிரமே கிடையாது அது இருந்தும் இல்லாமையே கனல் ஜலம் தோற்றுறது விசாரம் பண்ணியாச்சு அது ஜலம் இல்லை லட்சம் பண்ணியாச்சு மீண்டும் தோற்றுறது இப்போ என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சவங்க அப்படி தான் தோற்றுற ஜலம் இல்லை நிஜம் பண்ணுறாங்க இல்லையா காலையில் நிச்சயம் பண்ணுறாங்க இல்லையா அப்படி போல் இங்கே நாமறுப்பல் தோற்றினாலும் கூட இது பொருள் இல்லை அமைத்தை என் நிச்சயம் பண்ண பிறகு எதிர்க்கிறது சச்சியான பெருமந்தான் என் நிச்சயம் பண்ணாக்க அப்போ இது தோற்றணும் சச்சியானபெருமன் தோற்றம் அப்படி சச்சியானபுரம் எங்கே பார்த்தாலும் அதிகமாக தோற்றும் போது அந்த மனசு வெளியில் நின்று போயிடும் இருப்பாங்க யாரும் போகிறவர்களும் தெரியாது அதே பிரமந்தான் இருக்கு அப்படியா புறா நூல்கள் சமாளி தோரும் அதே போல் உள்ளே மூணும் முதல் திருச்சி உள்ளே சாட்சியா இருக்கேன்னு சொல்றேன் இப்போ அஞ்ஞான கால அப்படி இல்லை நான் அதுல நீங்க அப்படி செய்வே சேர்த்துக்கிட்டு பேசுறேன் அப்ப நீ கிட்ட சாட்சி போனோம் தான் இது உள் திருச்சி அனுத்தம் என்று பேர் உள்ளே இருக்கிற நான் ஒரு நீக்கிறோம் என்னங்க வேறு நான் எதிர்ப்பு புறம்பாரு சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்குறது அப்போ நான் சாட்சியே என் நிச்சயமாக வருது அந்த சாட்சியார் நான் தான் நான் என்பது உள்ளே சத்தானுத்தம் பேர் அப்படி அப்பே பல ஏற்பட்ட பிறகு அந்த மனமானது நின்று போயிடும் நின்று பிறகு நிர்வகி சாமானின்னு பேர் இதுதான் உள் நிர்வகி சாமானின்னு பேர் இதை சொல்ல போகிறார் இந்த அபியாச பலத்தான் வர்றது புறத்தையும் அகத்தியும் அப்படி அந்த அளவுக்கு லாபம் அவ்வளோதான் கொஞ்சமாக செஞ்சால் கொஞ்சம் லாபம் இல்லை கடைசி வரைக்கும் செஞ்சால் கடைசி லாபம் தான் படிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஒரு நாலாவது ரெண்டாம் மூணாவது பத்தாவது அஞ்சாவது படிக்கிறாங்க அந்த அளவுக்கு எழுத்து பயிற்சி இருக்கு அவங்களுக்கு கல்வி இருக்குது வரைக்கும் படித்தாங்க இன்னும் மேல் நிலையம் அப்படி போல கடைசி வரைக்கும் அபியாசம் பண்ணால் அது நிலை வரலாம் இல்லைனாலும் உரம் கொண்டு செஞ்ச லாபம் தான் அப்படின்னு கருத்து என்பது நாமான் கற்பனையோடு திறத்தை விட தி பாதி பிரியம் என்னும் சச்சிதானம் தமாம் பிரமத்தின் திறத்தை விடாதனு சந்தானம் புறத்து மே திருத்தியான வித்த பெயர்கொள்கின்றாதொரு சவிகற்ப சமாதிய நலாகும் கிளர்ந்த புற சத்தான வித்த மது கிளப்பில் சுடாமணியில் பத்து நாற்பத்தி ஆறாவது பாட்டு இந்த ஆறு சமாதிகளை பற்றி முன் பாட்டை ஆரம்பித்து வச்சார் புறமூடாகம் என்று சொன்னார் அதை பற்றி போ விளக்கிறார் அதன்போரு கடாதி விடயத்தினர் ஒன்றினை குறித்து கடமுதலிய விஷய கூட்டத்துள் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து எடுத்துக்கொண்டு நாம கற்பனையோடு உருவமும் எனும் மாயை அதன் திறத்தை தடாதி விடுத்து நாமத்தோடு ரூபமும் என்று கூறப்படுகின்ற மாயின் அம்சங்கள் இரண்டையும் வித்தையில் நுழைந்ததை தடையில்லாது நீக்கி அதில் உள்ள பத்தி பாதி பிரியம் என்னும் சட்சித் ஆனந்தம் ஆம் பிரமத்தின் திறத்தை இருப்பு விளக்கம் ஜின்பம் என்று கூறப்படுகின்ற சத்துவம் சித்தும் ஆனந்தமும் ஆகிய பிரமத்தின் அம்சங்கள் ஒன்றையும் விடாது அனுசந்தானம் செய்தலே விடைவிடாது நெடுங்காலம் நிரந்தரம் நேசத்தோடு விசுவாசமாய் நான் என்று பாவித்து அபியாசம் செய்தலே மெய் புற திருச்சியான வித்த பெயர் கொள்கின்ற உண்மை ஞானத்தை கொடுக்கின்ற பாகிய திருசியானவித்தம் சமாதி என்னும் பெயரை கொண்டுள்ள கெடாதது ஒரு சவிகற்ப சமாதி எனதாகும் திருசிய நாட்டம் உள்ளளவும் கெடாதிருக்கின்ற ஒப்பற்ற சவிகற்ப சமாதி என்று கூறுதற்கு உரியதாகும் கிளர்ந்த புற சத்தான வித்தம் அது கிளப்பில் முற்கூறிய பாகிய சத்தானவித்தம் சவிகற்ப சமாதி இயல்பனை கூறுமு அப்புறம் குறித்தல் சுட்டெறிதல் வேதம்ன்னா வித்தம் என்று கூறப்படும் எதுக்கு இந்த வழிந்து சொல்கிற ஒரு பாட்டில் வேதம் இல்லை அர்த்தமும் தேவையில்லை வேதம் ஒன்று சேர்த்துக்கிட்டு வேதம் என்ன விளக்கமா தேவையில்ல அறிவிப்பாரு போட்டு ஒழுந்த திருசியான வித்தம் திருசியான் திருசன்னா காணப்படும் போடணும் அர்த்தம் காண்கின்ற பொருள் காணும் பொருள் காணப்படும் பொருள் ரெண்டு காணும் பொருள் ஆத்மா காணப்படும் பொருள் திருசியம் அந்த திருசியத்தில் அஞ்சு இருக்கு நாம ரூபா சத்து சித்து ஆனந்தம் அஞ்சு இருக்கு அந்த அஞ்சுல ரெண்டு நீக்கணும் மூணு கொல்லணும் இதுதான் நித்தியாசன்னு விசாரம் பண்ணி நித்தியாசம் அடையிறது அபியாச பலம் இதெல்லாம் செய்யணும் செய்ய முடியறதில்லை ஏன்னா இந்த மனசில சம்மதிக்கிறது இல்லை கொஞ்ச நேரம் செஞ்சா ஒரு சோம்பல் வந்துடும் அது பிரியம் கொடுக்கல தீவிரமாக இருக்கு நாம உருவம் சகமாக இருக்க தோற்றம் பெண்ணும் ஒ கேள்வி இருக்கு இதெல்லாம் விளக்கம் முறையாசிரியர் சொல்ல வேண்டியது சொல்லுவாங்க ஆனந்தம் சிதந்த சச்சியானந்த இருக்கு புத்தகம் நாமத்துறை பத்தி நீக்கிட்டாக்கா சோகம் சொல்றது அது தெரிஞ்சு போச்சு இல்லை இது பாம்பு வருது பாம்பு வரும்போது பாம்பை நாமத்துறை பத்தி நீக்கிட்டோம் சோம தோடு துக்கம் தான் சொல்றது பயம் சொல்றதா இல்லையா அப்பந்தவா கிரியில பார்க்கணும் கிரியை கிரியிலை நாமரூப கிரியை தான் சச்சியானந்தோம் நாமரூபம் மட்டும் எஞ்சாது அது பொருள் சரியாகாது அதாவது அது அவ்வியாப்தி அசம்பவம் என்றதில் அவ்வியாப்தி அது பொருள் குறை இருக்கு ானது வருபதுக்கு குలుగుது அது போடுது குடுக்கும் ஏன் பெருதுகளை கிரியை நீங்கணும் அனுகுளை வரணும் நான் கடிக்கு வருதுன்னு சொன்னாக்க வரதுமே ஏற்படுத்தி துக்கீர் பொழுது நான் நாமத்தியரோபத்தியம் நீக்குறேன் அப்பறம் கிரியை என்ன பண்ணது நான் துன்பங்க குடு கிரியை இருக்கும் போது சச்சிதால பாணம் வரது இல்ல அவர் கள்ளி தடிங்க லொள்ளு ஓடுதா அது சந்தோஷம் அது பா ஓடுற பாறா எப்படி சுகம் சொல்ற நல்ல ஓடுற நான் இருக்குறது நான் இவளுக்கு நல்லா ஓடுதே சிரிக்கிறான் சந்தோஷம் இல்லையா இல்லையா அதுபோல அனுகூல கிரியை ஏற்றுக்கொண்டு நீக்கும் போது உண்டு அனுகூலம் ஏற்றுக்கும் போதுக்கு நீக்கும்போது உண்டு ரெண்டுலையும் உண்டு ஆனா கிரி அதான் கிரியை பார்க்கணும் உங்களுக்கு நாம ரூப கிரி என்பதை தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படித்தான் எது அனுகூலம் இருக்கா அனுகூல பதார்த்தத்துல உண்டு எல்லா அனுகூல இல்லை நீக்கூலம் இருக்கு நீக்கணும் சச்சான விலங்கும் இது கொண்டா சச்சான விலங்கும் அனுகூலம் நீக்கணா துக்கம் வரும் புத்தகம் காலா போச்சுன்னா தூக்கம் புத்தகம் இருக்க விளங்குறது காலா போச்சு அப்படியே துக்கம் தானே வரும் அப்படி கிரியை ஒன்று சேர்த்துக்கணும் அது ஒரே சில விளக்கம் சொல்லணும் ரெண்டு கிரி இருக்கு கொள்ளுதல் தள்ளுதல் கொள்ளுதல்லாதியை சேர்த்துக்கிட்டு அனுகூல கிரியை பெற்றுக்கொண்டு பிரித்து தள்ளும் போது சச்சி ஆனந்தம் எங்குமே நிறைஞ்சிருக்கிறது இல்லைன்னா நேரத்திலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்து இச்சமாதிகள் பயின்ற வலியினோன்றும் இம் பிரம் தனம் தெ அலையில் கடல் போல் புறத்து நிருடு கற்ப சமாதியாமோகத காமாதிக்கு அச்சமரு கரிதான் என்று தலுற்றிருசி யானரித்த பெயர் தவி கற்ப சமாதி லாப்பகண்ட சச்சிதானந்த அத்யத சுமாயிருப்பதே பிரம்மம் தான் எனவே தியானித்தல் அது ஆகும் என்கிற அதுவே யான் என்று பாவனை செய்வதே மேற்கூறிய அந்த சத்தான வித்த சவிகரப்ப சமாதியாம் என்று அதன் இயல்பினை நீ அறிவாயாக இச்சமாதிகள் பயின்ற வழியினால் போன்ற இவ்விருவகை சமாதிகளையும் அபியாசம் செய்த பலத்தால் தோன்றும் இரு பிரம்மானந்த நிலைதனில் தோன்றிய என்றும் உள்ள பிரம்மானந்தத்தின் அனுபவத்தில் மனம் சென்று ஒழுங்கி மனமானது மெல்ல மெல்ல சென்று அடங்கி விகற்பமெல்லாம் நீங்கி அலையில் கடல் போல் நிச்சலம் ஆயும் நிஸ்தரங்க சமுத்திரம் போன்று சரணம் இல்லாமல் இருத்தல் புறத்து நிருபிக்கற்ப சமாதியாம் இருப்பதே பாகிய நிருவிப்ப சமாதியாம் ஆந்திர திருச்சியான சைகற்ப சமாதியம் மனோகத காமாதிக்கு அச்சமறு கரிதான் என்று மனதில் உள்ள காம முதலிய சங்கற்ப வடிவ திருசியங்களுக்கும் அவித்தை முதலிய பஞ்ச கிளேசங்களுக்கும் பயமிட்டுள்ள என்று எண்ணுதல் உள் திருச்சியானு வேத பொருள் பெயர்கள் சேகரிப்ப சமாதி பாவனை செய்வதே ஆந்திர திருச்சியான வித்த சமாதி என்னும் பெயரை கொண்டுள்ள சவிகற்ப சமாதியாம் ஆக புறத்த போய் சொல்லியாச்சு இனி அடுத்தது பற்றி அடுத்ததில் அடுத்து சொல்லுவார் இதில் சத்தான வித்தம் புற சத்தானுத்தம் அப்புறத்தே இருக்கிற ச நீர் சொல்லியாச்சு அப்புறம் அகத்திய சத்தான திரு திரிசா சொல்லி முடிச்சார் திரிசா அணுத்தம் அந்த சத்தானுத்தம் நீர்கல் அடுத்த மாதிரி சொல்ல போகிறார் இதில் புறச்சத்தானுத்தம் அப்படிங்கிறது நாமருவத்தை நீக்கி நீக்கி பார்த்து எஞ்சியிருக்கிற பிரம்மன் கண்டுபிடிச்சமும் இல்லை அப்படிப்பட்ட பிரம்மன் நான் என்று அனுசந்த மன்றம் தான் அகம்பரமாஷமிரமாசி அந்த அது நான் என்று அபியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு அது சத்தான யுத்தம் சத்தம் அண்ணா அகம்பிரமா கூடியது அந்நுத்தம் கூடியது அகம்பிரமாசி சத்தத்தோடு கூடிய சேவ சமாதி அப்படி அபியாசம் பண்ணணும் அப்படி பண்ணால் அந்த பலத்தில் என்ன பண்ணால் எங்கே பார்த்தாலும் விரமாவை தோற்று அப்போ அந்த விரம தோற்று போது சஞ்சலம் இருக்காது அது சமாதான சவாலின் பேர் புறத்து சமான் பேர் அப்படி புறத்தையே செய்யணும் அபியாசம் இது மூன்று இன்னும் அகத்தியே செய்யும்போது ராவத் தேசங்கள் வாசனைகள் மனோராஜ்ஜங்கள் நிறைய வரத்தான் செய்யும் அது எவ்வளோ வந்தாலும் அது நான் சாட்சின்னு பால் வரணும் இப்போ இந்த காலத்தில் நவீன குருமார்கள் எல்லாம் மனசு எப்படி வேணால் போட்டு நீ சாட்சியாயிரு சொல்லி ஊதியம் பண்ணுறாங்க நீ சாட்சி வந்துடுமா இந்த மூணு செஞ்ச அபியாச பலம் சாட்சி சாட்சியம்னு ரெண்டு பிரிச்சு பார்த்து அந்த அபியாச பலம் இருந்தாலும் உள்ள நிக்கும் சாட்சி எது சாட்சி பலம் எது சாட்சியம் நான் ரூபாய் எண்ணங்கள் சாட்சி உண்மைஸ்வரமாகிய அதிஷ்டான சைதன்யம் அப்படின்னு பிரித்து பார்த்து அந்த அதிஷ்டான சைதனத்தில் நினைப்பு இருந்தால் அல்லவா அதில் சாட்சியாக தொடர்ந்து இருக்க முடியும் இங்கே கிடையாது பிரச்சனை சொல்லி போடுறாங்க அந்த விதத்தில் சொல்கிறாங்க மனசு எப்படி போனால் போடுறாங்க சாட்சியாக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பண்ணி ஏன்னா படித்த அப்படியே கிழிப்பிடுமா சொல்லி போறாங்க இல்லையா அவங்களும் கனவு கிடையாது இங்கே கனவு அப்படியே கொண்டு வர போகிறதில்ல பொழுதுபோக்கு தானே அப்படி சொல்லிட்டு போறேன் இதுதான் இந்த காலத்து குருமார்கள் புறத்தே செஞ்சு அபியாசமாக வந்தால் சாட்சியமான வரும் வராது சாட்சி சாட்சியம் ரெண்டையும் பிரிக்கணும் முதல்ல பிரிச்சு வெளியில அபியாசம் இருக்கணும் அப்படிதான் உள்ளே வரும் இல்லைன்னாக்கா மனராஜ்ஜம் போய்கிட்டே இருக்கு அதோடு சேர்ந்தா ஆபாசமாக போவானே அவளுடைய பிரிச்சு பார்க்கக்கூடிய ஆசாமத்தில் இருக்க தான் செய்கிற மாதிரி தான் தான் செய்யவில்லை அது புறத்தே மனசினுடைய வாசனை பண்ணாமல் போகுது நான் வாசனை செய்றலை நான் சாட்சியாக பவனை வர்றதுன்னா நான் அப்படியே பணம் இருக்கணும் அதனால அக அதான் உள்ளே ஆந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே திருசியான யுத்தம் திருசியம்னா நாமரூபங்கள் அது நீக்கி பார்க்கறது என்ன அது நாமரூபங்கள் எல்லாம் மித்தியில் பார்த்தாக்கா நான் சாட்சியங்கிறது வந்து நீக்கி பார்த்துப்போம் அது பிரியன் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சாட்சியாக நான் தான் சத்தானுத்தம் அகச்சத்தானுத்தம் அகம்பரம் ஆசம் ஆகம்பரம் மனசுக்குள்ளே அப்படி ஒரு அபியாச பலம் வரும் அப்புறம் வரும் அப்புறம் அந்த பலம் அதிகமாக போச்சுன்னாக்கா மனது நிறுத்தரங்கம் போல் நிற்கும் அதாவது வா அலையில்லாத சமுத்திரம் போல் மனது ஓஞ்சி போயிடும் அது நிர்பித்தமாக பேர் என்று இந்த சாஸ்திரத்தில் ஆறு விதமாக பிரித்து சொல்லப்படுது மற்ற சாஸ்திரங்களை நாலு விதமாக பிரிப்பாங்க அதாவது சவிகற்பம் நிரூபிகற்பம் என்று ரெண்டும் சவிகற்பத்தை ரெண்டும் நிருபதி ரெண்டும் சொல்வார்கள் அதாவது அகம்பிரம் என்ற சத்தத்தோடு கூடியது அது சத்தான வித்தம் சத்தான அணுவித்தம்னு சொல்லுவாங்க சத்தோடு கூடிய அபியாசம் சத்தம் இல்லாத அபியாசம் காலப்போக்கில் அந்த அபியாசம் படுத்தினாலும் சத்தம் நினைவுடும் சவரி சம்கும் அந்த அபியாசம் தீவிரமாகும்போது அந்த திருப்படியின் தோற்றம் இல்லைன்னா போகும் அந்த சமயத்தில் உள்ள உடுங்கும் அந்த உடுங்க ரெண்டு சொல்வார்கள் அது பவனாரோப நிறுவல் என்றும் அது அவசரோர்கள் சொல்லுவாங்க பவனாரோபம்னா முதல் அது பலம் ஆச்சுன்னா அப்போ நான் அவசரோகம் வரும் பானாரோபத்துக்கு உதாரணம் சொல்லுவார்கள் சமுதிரத்துக்கு கடையில் ஒரு கண்டு போட்டால் சமுதிரத்துக்குள்ள அது உடனே போய் அடிப்பாகத்தில் தங்கிடாது போய்கிட்டு இருக்கு ஆனால் போயிட்டு இருக்கிறதே தமிழ்லாம் பார்க்க முடியாது பார்க்க முடியலனாலும் கூட விசாரத்தை வெட்டி போயிட்டுதான் இருக்குது அது எவ்வளோ கீழே எவ்வளோ ஆழம் இருக்கு அது மாதிரி போகிறதுக்கு ஒரு காலம் வேண்டியிருக்கு அப்புறம் போய் உக்காந்துக்கோம் அப் இது விசாரத்தினால தெரியும் இல்லையா பண்ண பார்க்க முடியாது அப்படி போகல அதே பானாரோபங்கிறது அந்த அகண்டாக அறிவுறுத்தினாலும் உள்முகமாக போகும் ஆவணத்தை பங்கம் பண்ணுறது போகுது போகும்போது திருப்பி என்ன போகுது நின்று போகிற போகும்போது அது எது வரைக்கும் போகுதோ அந்த அபியாசம் பண்ணச்சினால அது வரைக்கும் பாவனும் போன பிறகு அடியில் கல் மாதிரி அந்த ஆவணத்தை பங்கம் பண்ணிட்ட பிறகு அந்த விருத்தியாக ஓஞ்சு போயிடும் அப்புறம் மனது நின்று போயிடும் அது அப்போது மனசு என்ன போகுது இருந்தாலும் கூட அந்த விரித்தி ஒன்று சேட்டை பண்ணால் விரித்தி ஓஞ்சி போயிடும் அகண்டாக வச்சு நஷ்டம் அடைஞ்சிடும் அப்போது இது நிருபி சமாதினு பேர் அப்படிப்பட்ட நிருபு சமாதி வந்த பிறகு இதுவரைக்கும் பிரகாரத்த பிறகு அந்த இடம் கொடுக்கும் பிரனாரத்தை இடம் கொண்டு நீங்கள் போய் சொன்னால் வெளியில் இருந்து வந்துடும் அப்புறம் படைப்படிக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது தான் அப்போ ஞானம் திடமான் அந்த திடமானது சந்திபுரியு சொன்னால் திடஞானம்னு பேர் ஆமாம் நாம் கண்டது நிருபி சமாதி தானால் இருக்குமோ பொ தெரியலே சந்தேகம் அப்படி வித்தியாபி கல்யாணங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு இதுல ஆறுத்தாங்க இவ்வளவுக்கும் அதிகாரியானவன் தீவிரமாக அப்பேச பண்ணியான் சும்மா வந்துருது விர்த்து தீவிரமாகி உள்ளே போய் அதை நாசம் பண்ண ஆணத்தை அப்போ தான் விலங்கு இல்லையா விலங்கு அசாபயும் இந்த சமாதி அபியாசத்தில் போயிடும் போது என்ன பிரம் இருக்கிறது அது பிரமத்தை நானுங்கிற எப்படி விலங்கு இல்லையேன்னு சொல்லுது விலங்கு போச்சுன்னு அந்த மனசுக்கு பதியம் அதை உள்ளமைங்கிற உயிர்த்தி பதிவு பண்ணும் அப்படி பதிவு பண்ணுற நிலை வரும்போது சமாதி நிலைப்பேரும் உச்சிதமான பிறகு சந்தை அப்புறம் அதிலம்தான் பேர் சமாளி கூடுனா கூட அதிலிடம் தான் அதன் பிறகு அது சம கூடி வெளியே வந்த பிறகு சந்தேகம் பேர் அது எதனால வர்றது அதிகாரம் சொன்னாக்க அந்த காலம் தூய்மையில் தான் காணும் அதுக்கான சுத்தம் பத்தாது பத்தாது சந்தேகத்தை கொடுக்காது அந்த மந்த அதிகாரின்னு பேர் அதிகாரி அப்புறம் மீண்டும் சொல்லணும் பண்ணால் சரியாக போயிரு சுத்தம் உள்ளவனுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா ஒரு ஜெட போட்டோம் அதுதான் குரு சொன்னது சாஸ்திரம் சொன்னது விசாரம் பண்ணி எல்லாம் சரியா போச்சு திருப்தி வரும் திருப்தி வராது நாமே பாக்கலாம் ஒரு சாமான வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த பிறகு இது சரியா இருக்கணும்னா நான் நம்பிட்டேன் அந்த கடை நல்லா கடை அவன் தப்பா கொடுக்க மாட்டான் சரியா இருக்குன்னு திருச்சி அடையலாம் சில பேரு சரியா இருக்கு நீ சொல்றீங்க எனக்கு சந்தேகமா இருக்கா தெரியாது இருக்கும் நிறுத்தி பார்த்தான் இவனுக்கு சந்தேகம் ஒன்றும் என்ன மற்ற கடையில் குறைச்சா போடுறா இல்லை இட குறைச்சல் அதுக்கு இங்கேயும் இருக்கலாம்னு எண்ணம் என்ன அவனுக்கு மந்த சந்தேகம் நிறுத்தி பார்த்துட்டா சந்தேகம் நிறுத்தி ஆகும் அதுவே இவன் இல்லை நம்ம தெரியப்ப நல்லவன் தான் அவன் யாமத்து மாட்டான்னு நம்பிக்கை அமைதி வந்துருக்கு இவனை நிறுத்தி பார்த்தாலும் அமைதி வரும் அமைதி வரும் அது போல உத்தமாதி குரு அடிக்கிட்டு அதனால அவன் வீட்டில செல்ல சொல்றேன் தோன்றும் தடையிலே அனுபவம் உரைத்திடாதே அப்படின்னா என்ன நீனால் என்று இரண்டு இறந்த கூடமா எங்க நானாக தெளிஞ்சான் நடுவோமோ போயிடுமோ போக இதெல்லாம் சசராசல் நம்பிக்கை இருந்தே வந்துடும் அது சமாதி கூடிடும் ஆனால் தடையிற கூடாது கூடாது அப்படி இருந்ததுன்னா அதிலம்தான் சொல்றாங்க அப்போ அது எப்படி பார்க்கறது தலைவனில் அஞ்ஞான சந்தேக வரீதங்கள் படம் ஒன்று பட ஜென்ம பழக்கத்தாலே வரும் வந்த காலவில் ஞானம் கெடும் திடவுடன் கெடுப்பாய் கட்டல் சிந்தித்தல் திரு மீண்டும் பண்ணம் அது சந்தேகத்திலும் படம் வச்சாங்க தான் அப்புறம் சந்தேகத்த மீண்டும் ஒரு சமாதி கொடுக்கணும் சிசேனுக்கு முதல்வர் சமாதி ரெண்டாவது சமாதி அதில் திடம் ஆகிடுச்சு திடமான பிறகு முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க கடை சொல்லை உணர்ந்த குரு உரைத்த அனுபவம் விடாமல் பழமலாம் அது போல மலரின் அது போல அல்ல முதல்ல பலகலையும் உணர்ந்த பல வடிவம் சராசரமாகி ஒரு படம் ஆமா பல கலை உணர்ந்த குரு மொழிந்தே பரமார்த்தத்தை பல பொழுதும் கண்மூடி சமாதி இருந்தா இழுத்து பார்த்த போது பல வடிவான் சராசர சித்திரன் தோன்று ஒரு படமானி பார்த்தபோது எப்படி இருக்குன்னா சித்திரத்துல ஒரு வசரம் சித்திரங்கள் பல எழுதிருக்காங்க அப்படி போய் உலகம் படமா தோட்டலாம் அப்போ சந்தேகம் அப்படி சந்தேகம் வரதான் செய்யும் மந்த அதிகாரிக்கு என்பது கருத்து முக்கியமாக வராதுங்கிற கருத்து தினஞானம் இல்லை அதில ஞானம் பேர் இருக்கு அதில ஞானம் இருந்தா ஞானம் வந்தாச்சு அதில தினமும் ஞானம் அதே தான் திடமே தினம் இருந்தா மோட்சம் தினமும் இல்லைன்னாக்கா மோட்சம் கிடையாது மோட்சம் பண்ணா என்ன அர்த்தம் பரமானதா பராமரிக்க அதான் மோட்சம் இழகலாம் முழுதா பண்ண எல்லாம் சுகம்தான் விசேஷ சுகம் எல்லாம் சுத்தம் இல்லை சர்வக்கரமான மொத்தி போடல மனம் போடணும் அமைதி அடையினு அறுத்தம் கரு அப்படிப்பட்ட ஒரு நிலை விளக்கம் செல்லப்படுது இதெல்லாம் மனதினுடைய ஒடுக்கத்தை பொறுத்தவுடைய வெறும் சாஸ்திர பயிற்சி ஆரம்பம்தான் சாட்சியம் ஆரம்பம் அது மாதிரி மேல்நிலைகள் அந்த அளவுக்கு மன பயமாக ஏற்படணும் கிடைக்கும் ஒளி உருவம் தான் என சிந்தித்திடலு சத்தான பொங்குரு தன் அனுபூதி ரசம் தோன்று மதனால் புகின்ற திசையம் சத்தம் எனும் இரண்டு மகன்றே இங்க செய்யம் எனப்பந்த மறவிருத்தல் இளங்குரு முள் நிறுவிகற்ப சமாதி வாரானும் தங்கள் ஒரு ஒழுகு மனம் எங்கு சரிக்குமாண்டால் ஆண்டாண்டு சமாதி எனலாகும் நாற்பத்தி ஆந்திர சத்தானுவித்த செயற்ப சமாதி உள்ளே உள்ளே சத்தானுவித்தம் திருச்சியான சொல்லியாச்சு இப்ப சத்தான சொல்றார் சத்தத்தோடு கூடிய அர்த்தம் சத்தம் அகரமாசன் சத்தம் அனைவருத்தது ஒளி உருவம் தான் என கூட்டமின்றி அசங்க சத்து சித்து ஆனந்த சுயம்பிரகாச அத்வைதரூப பிரமே நான் என்று பாவனை செய்வதே சிந்தித்திடல் உள் சத்தானு வேதம் பொங்கூரு தன் அனுபூதி ரசம் தோன்றும் அதனால் ஆந்திர சத்தானுத்த செயற்பு சமாதியம் பூர்ணமாக விளங்குகின்ற சுவானுபவ ஆத்மானுபவ சுகாவேசம் உண்டாகும் அதனால் புகன்ற திரிசியம் சத்தம் எனும் இரண்டும் அகன்று முற்கூறிய திருசியானுத்தம் சத்தானுத்தும் சமாதிகள் இரண்டும் நீங்கி போக இங்கு போகம் என பிரகாசிக்கும் தீபத்தை போல பந்தமரையுத்தல் ஆவாசமாக தோன்றும் உலக சிந்தனை என்னும் பந்தம் மற்றும் நிச்சிந்தையாயிருப்பதே இளங்குறம் உள் நிறுவிகற்ப சமாதி துஷ்ட துக்கங்கள் விளங்குகின்ற ஆந்திரா நிருவி கற்ப சமாதியாம் தங்கூரானாலும் பிரம்மஸ்வரூபத்தில் நன்றாக பொருந்திருக்க செய்கின்ற யோகிக்கு மனம் எங்கு சரிக்கும் யோகபுருஷனுக்கு வேத தோற்ற வின்மையால் அவன் மனம் எங்கு சென்றதோ ஆண்டு ஆண்டு எல்லாம் சமாதி அனல் ஆகும் அங்கங்கெல்லாம் ஆனந்த வடிவமாகவே விளங்கும் சமாதியே யாம் இன்றி சமாதியே யாம் என்று குரலாகும் சுகாவேஷம் ஆனந்த பெருக்கின் அர்த்தம் இதுவரைக்கும் இந்த சட்சமா சொல்லி முடிச்சார் அதாவது உள் திருசியானுத்தம் உள் திருத்த அனுத்தம் நிறுவிகரிப்போம் ரெண்டு மூணு உள்ள வெளியில மூணு முன்னாலே திரிசானுத்திற்கு உள் திருச்சி அந்த காமாதிகள் எண்ணங்கள் வரும்போது அது சாட்சியா இருந்து சாட்சிக்கு பாவனை எவ்வளவு வருதோ அந்த சாட்சி பாவனை செய்யக்கூடிய சாட்சி நான் தான் என்று அபாயப்படுத்த சத்தான சத்தத்தோடு கூடியது அர்த்தம் அப்புறம் இந்த அபியாசம் பலமாச்சுன்னா இருவிரி சமாதி காட்டில இருக்கின்ற தீபம் போல மனதில் நின்றுவிடும் சொல்ற அப்படி அபியாச பலம் இருக்குமே ஆனால் அந்த மனமானது எங்கு எங்கு போனாலும் அங்கே சமாய்தான் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மனதுக்கு பிரம்மசுரமே தோட்டத்தை விடிய வேறு தோட்டத்தில் வெளியே பிரம்மம் தான் உள்ளயும் பிரம்மந்தான் எங்கும் பிரம்மந்தான் அப்படி இருக்கும்போது அது மனமானது பிரிசிய பதார்த்தங்கள் சத்திய புத்தி சுக புத்தி இருக்கிறது மாதான் பொங்கு ரசம் தோன்று பண்ண ஆகவே சுகம் ஆவிர்வீக்கும் வெளிப்படும் மன ஒழுக்கத்தினாலேதான் சுகம் உண்டாகுது முன்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அது பூர்ண ஒடுக்கம் ஆனால் பூர்ணமான சுகம் வெளிப்படும் அதுதான் பிள்ளை விளக்கிழ பிரமான விசானந்தன் பதினோரு ஏழந்திலையும் பூர்ண ஒழுக்கம் கிடையாது அடிபாதை சஞ்சலம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு சரியாக ஒழுங்குறதில்லை இங்கு அபியாத பலத்தினால போனோம் அடிங்கும் போது பிரபஞ்சம் மித்தியங்கிற பத்தினாலும் ஒடுக்கற காரணம் அதுதான் அதுல விஷயானந்தங்கள் போன ஒழுங்கா காரணம் அந்த தற்காலிகமாக மேல ஒழுங்கினாலும் கூட அடியில் இன்னும் விஷயத்தில் அந்த மனசானது அடிபட்டு அதனால ஒடுக்கங்க ஒடுக்காரணத்தினால அந்த முழு ஆனந்த வெளிப்படுறது இல்லை வெளிப்படுறது வாய்ப்பு விஷயத்தின் மூலமாக வருகிறதுங்கிற எண்ணம் இருக்கிறவரைக்கும் அந்த எண்ணத்தை பூர்ண ஒழுக்கம் கிடையாது அந்த விருத்திகளுக்கு விஷயத்தின் மூலமா இல்லையா நிச்சயம் ஒடுக்கம் அதிகமாக ஒடுக்கம் அந்த ஒழுக்கம் தான் விளக்க பெருமானந்தத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு சகாயம் பண்ணுது அவ்வளவு இந்த மனதுக்கு உள்ள மனதில் உள்ள அழுக்க எல்லாம் போக்காருக்கு சின்ன வேலையாது பெரிய பண்ணி இருக்கணும் இருக்கணும் பண்ணி இருந்தா வந்துருமான்னு சொன்னா நிஷ்காமல் அதுதான் முக்கியம் ஆசை இருக்கிறது இல்லை நிராசார உதாசிரம் வந்துடும் உதாசீரம் வர சமபானம் வந்துடும் அப்ப மனதுக்கு பயிற்சி எதுதான் அப்போ வெளிமக நாட்டம் அந்த மனது ஏத்துக்கிறது இல்லை அது ஏற்றுக்காத காரணத்தான் உள்முக நாட்டம் வர்றது அதிக புண்ணியம் எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கோ எவ்வளோ அந்த காமி புண்ணத்தில் நாட்டம் இருக்க மனசுக்கு ராஜதிவாசங்களுக்கு தான் செய்யும் அடிக்கடிதான் இருக்கும் ராஜதிவசங்களுக்கு தான் செய்யும் இல்லாமல் இருக்காது நிஷ்காம் பண்ண வேணும் ஆட்டமாட்டம் குறைஞ்சிருக்கு அது ஆசை பேர் எந்த பதார்த்தத்துல சுக புத்தி சத்திய புத்தி இருக்கோ அந்த பதார்த்த நீக்கி அசினிக்கிட்டே இருக்கும் அப்போ பதார்த்தம் வரும்போது அந்த பதார்த்தை பிடிக்கும்போது ஆசையை நின்று போயிடும் அதை வாஞ்ச பதார்த்தம் வரும்போது மன ஒடுக்கும் அப்போ நிச்சயம் பானமாகும் அதை சுகம் தோற்றுறது அப்போ அந்த பதார்த்து வந்தா ஞானிக்கிறதுலாம் அபியாசி விவேகெல்லாம் ஞானிகள்னா அந்த பதார்த்தத்தில் வரல பதார்த்தம் வாஞ்ச பதார்த்தம் வரும்போது விரித்து நஷ்டமடைது அப்போது அது சுகம் தோற்றுறது அந்த சுக ஆத்ம சுகம் தான் நிச்சயம் பண்ணுறோம் அபியாசிகள் இடையிடையே நிச்சயம் வரும் தீவிரம் இருக்காது இதா வேதத்த ரகசியம் இது எந்த மதத்திலும் சொல்லப்படலை வேதம் ஒன்று தான் இப்ப ரகசியம் தெரியுதுன்னா நம்ம என்ன லாபம் நிராசை ஏற்படும் உதாசம் ஏற்படும் சவபானம் உண்டாதுன்னா அதுதான் காரணம் நிராசை ஏற்பட ஏற்படாது பதார்த்தங்களும் சுகர்கிராசை வருமா பதார்த்தங்கள் ஆசைப்படுத்திருக்கு மூணுதான் வேறு என்ன கிரிக்காது அது சுகதேவ ஏன் ஒவ்வொரு விருத்தி ஒவ்வொரு நேரம் கிடைக்குது விருத்தி எதை கோபத்தை வருமா அன்பு கோபம் நிற்குமா கோபம் அன்புன்னா பிரியந்தான் அந்த அன் என்ன மேச வைக்கிறது உதயப்படுறது இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த தன்மை அந்த விருத்தி உண்டு கோபங்கிற விருத்தி வரும்போது அது குரூரம் துவேஷம் இதுதான் அந்த தங்கி இருக்கும் அந்த விருத்தியில் அதில் அன்பு சைத்திரம் வருமா அதுல கோபத்தில் ஒரு ஒரு தன்மை ஒரு குணம் உண்டு ஒவ்வொருக்கும் அந்த குணங்கள் அடங்கி இருக்கும் தன்மை இருக்கு ஒத்துவாகும் அப்புறம் பொறுக்கக்கூடிய இருக்கு அப்போ அதுல அது கிட்ட வந்து பொறுப்புடன் அதே போல ஒவ்வொரு விருத்திக்கும் ஒரு குணம் அமைஞ்சிருக்கு செயல்படும் செயல்படாது வெளிப்படையா ஓடிக்கிறோம் ஒவ்வொரு விருத்தியும் அப்படித்தான் கோபம் எப்ப வருதா அப்படிதான் சொல்றேன் இல்ல இது மாதிரி சொல்லி கோபம் கோபம் அடங்கியிருக்கான் வெளிப்பட போதும் கோவந்திரம் பாத்துக்கோங்க எனக்கே தெரியாது அப்படிமா கோவ உள்ள இருக்கு அது கோபிருச்சு வரும்போது தான் வேக அதிகம் கிழமை இந்த விருத்திக்கெல்லாம் வேகம் இல்லையா கோவம் வரும் அப்படிங்கிற மாங்க கோவம்ரும் வரும்போது என்ன பண்ண எனக்கே தெரியாது அப்படிங்கிறேன் அப்ப அந்த விருத்திக்கு அந்த மூடத்தன்மை இருக்குன்னு அர்த்தம் மூடம் செம்போ கணவன் ரஜக்தான் செம்பவனம் கலந்து ரஜகணம் அப்புறம் கோபத்தின் செயல் ஏற்படுது இல்லை அடிக்கடி அடியே குத்துக்கொள்ளு அது தபோ குணம் தான் அப்போ ரஜகோணம் அடங்கும் போகுது ரஜோகம் கலந்தா தமோகணம் அப்போ பின்னணிதான் கிடையாது ஒன்றுமே தெரியாது செஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் அதுதான் மூடம் சத்துக்கணம் வரும்போது எல்லாம் இது அடைக்கிறோம் விளக்கம் தெரிஞ்சது சத்துக்கணம் இது தப்பு இது சரி ரெண்டும் தெரியும் இது ரெண்டுமே தெரியாது அந்த விருத்தி எப்ப வெளிப்படும் புண்ணி மருந்தா வெளிப்படும் கோபம் வெளிப்படும் அன்பு எப்போ வருது அன்பு வரும் அன்பு வருமா அப்படி போவிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அமையும் போது வெளிப்படும் வராது அது போல இங்கு இந்த பிரிய மோத விருத்தி ஆனது புண்ணியம் இருக்கணும் எப்ப புண்ணியம் வரும் எவன் எந்த பதாதி விற்பனாலும் பதாதி கிடைக்குது கிடைச்சிருவா கிடைக்காது கிடைச்சிருஷன் உடனே மன ஒடுங்குது சஞ்சலம் மூணு படி இல்ல சோர் தோற்று அப்புறம் எது அந்த பதார்த்தத்துல அந்த மனசான ஒடுங்கிருக்கோ அது வரைக்கும் சோகம் தோற்றம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அணுவிக்கும் போது சுகம் அந்த பதார்த்த ஒடுக்க முன்னு போயிடும் ஏன்னு சொன்னா நாக்குரிசி வச்சுக்கோங்க ஜிலேபி ரொம்ப பெரிய உள்ளவன் ஒருவன் வாயில் வச்சான் ஜிலேபியே ஆ நல்லா இருக்கேன் கரான் நாக்கில் வச்சுக்கிட்டே எப்படி இருக்கு பார்ப்போம் சப்பண்ணி போயிடுறேன் இருக்காது அப்போ அந்த வெறுத்தி ஓடி போய் ஓ இது நல்லா இல்லை அப்படி போயிடும் அப்புறம் அதுக்காக தான் அது போட்டு உள்ளோன்னு வேணுங்கிறது தொடர்ச்சி அந்த இன்ப வர்றதுக்காக இன்னொன்று கண்டா போட்டு இருக்கணும் ஒன்றும் ஒவ்வொரு பண்ணா அப்படித்தா அதே பாடந்தான் ஒரு சங்கீத கட்சியாக இருக்கணும் ஒரு பாட்டு ஒரு மாதம் கேட்டான் என்ன பாட்டேன் என்ன இப்போதான் கேட்டாச்சு வேறு பாட்டு பாடப்பா அப்படி இல்லையா அந்த காதில் அந்த விருத்தி எதிர்பார்த்தது அவ்வளோதான் அதுவே எதிர்பார்க்கல சும்மா அதே பாடிட்டு என்ன பாடுப்பான் அதை பாட அது போட்டுட்டு விருத்துக்கு சிறிது நேரம் தான் ஒடுக்கணும் மாறி போயணும் அப்புறம் அதுக்கு ஒடுக்கத்துக்கு சாலை ஒடுங்க கொஞ்ச நேரம் தான் அப்படி இந்த மாதிரி சார பண்ணி பார்க்கும் ஒவ்வொரு விருத்திக்கும் ஒரு குணம் அடங்கி இருக்கு ஒரு தன்மை இருக்கு ஒரு இயல்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒன்னா விருத்திகள் எப்போ வேணுமோ அப்ப வெளிப்படுத்திக்கிறான் அப்படி வெளிப்படுத்தினாங்க எண்ணெய் சுகமா அனுகூலம் இருக்கலாம் பாத்துக்கிட்டாதான் வெளிப்படுத்தினா வெளிப்படுத்த விடாது இத்தகைய பாகுபாடு தெரிஞ்சதுனால தான் உலக பொருள்களை வேண்டான்னு வர்றது காரணம் தான் செய்யணும் நிஷ்காம பண்ணி வந்தா தான் அந்த எண்ணம் வரும் அது ராசை எல்லாம் வரும் ஒரு தேவ சாம்ராஜ்யம் எப்படி நடக்கிறது நிஷ்காமமா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரார்த்தமானது பிரதமர் இயற்கை வரைக்கும் காவி புள்ளி இருக்கு காவி புள்ளி பிரார்த்தை கிடையாது காய் பண்ண வழி பண்ணுது முடிஞ்சவங்க செஞ்சு புண்ணியத்துக்கேட்டாக ஆனால் வழி பண்ணியிருக்காங்க அதுபடி கிடைக்கும் திருப்தி அணிஞ்சிக்கணும் ஆனால் திருப்தி இல்லையே போ மக்களுக்கு அதுதான் அஞ்சான காலத்தில் கணிக்கிறது இந்த உபாதியை ஒத்துக்க உபாதி மூலம் வரக்கூட ஒத்துக்கிறது ஜீவன் மன சம்மதிக்கிறது இல்லை அதனால அடையிறது ஆய்ச்சியலா ஐச்சியாளா அப்படின்னா கிடைச்சது திருப்தி வர்றதில்லை அப்படின்னு ஒந்துக்கிறது பொறாமடுறது கோவப்படுறது ஏமாத்துறது அப்புறம் திருடுறது இதெல்லாம் செய்யறதுல அதுதான் திருப்தியிலிருப்தி கிடையாது அப்ப திருப்பி எப்போ வரும் நிஷ்காபுண்ணியம் செஞ்சா திருப்பி வந்துடும் நமக்கு ஆட் கொடுத்து வச்சிருக்காரு போதும் திருப்பி வந்துடும் அவனும் திருப்பி படா அவளதான் திருப்பி படம் அது மாதிரி வரப்போறது இல்லை அவனுக்கு ஆனாலும் அந்த காமி புண்ணியம் காமி பாவனை ஒத்துக்கறதில்லை ராக சா ஏ விசாரம் இல்லை புண்ணியம் இல்லை புண்ணியம் இருந்தால் அமைதியாக இருக்கணும் அதான் பண்ணியம் செய்யணும் செய்யணுங்கிறது அதுதான் மக்களுக்கு அதை புரிகிறது இல்லை தெரியதும் இல்லை அது அவ்வளோதா எல்லோரும் தெரிஞ்சோம் எங்கேயும் போகிறது ஆகவே ஈஸ்வரனுக்கு கொடுத்தா எனக்கு இல்லை வேண்டாம் தான் தேர்ந்து போச்சு ஜப்டு சொமா எண்ணூறுபாய் சொல்ல போயிடுச்சுதான் அடி போல இது எனக்கு தான் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு தான் காய் பண்ணும் அப்படி இருக்கே இது அடிப்படை இந்த சமயநிலை காரணமே அழுது பிரிந்தே வந்து இசாம இஸ்வார்த்து போயிரு எனக்கு கூடாது வராது ஒரு நாள் என்ன வந்துருதுல இதெல்லாம் பண்ணணும் அப்படியே பண்ணணும் ஜன மூணு சொல்லப்படல அடிச்சன கூட வரலாம் அடிச்சன கூட எப்படி பண்ண மூணுக்கு மேல இல்லை அஞ்ஞானிகளுக்கு அனந்தம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை எத்தனை கோடியோ யாருக்க நாகம் ஜீத்த கர்ம கல்பனா கோடி சேத்திரி போயிட்டார் நூறு கோடி ஜென்மம் எடுத்தாலும் அனுப்ப முடியாதான் இருக்க சேக்கரிக்க அது நூறு கோடி ஜென்மங்கள்ல சம்பாதிச்சிருவாங்க நாகாமி அது ஆயிரம் கோடிக்கு அதனால தானே எத்தனையோ பிரிகள் வந்து போய் கூட முக்கிய நேரம் இருக்கான்னு சொல்லுது பிரிங்கன் மகா பிரளயம் இதுலாம் ஒடிங்கொடிதான் வருது செய்வார்கள் எங்க முத்தி வரப்போகுது சமாதங்களை வந்து அமைதி அடைந்து பூர்ணமாக ஆத்மாவுடைய மனதை வெளிப்படுறதுக்கு நிஷ்காமணி பரிபூர்ணும் வந்துருக்கோம் அது பண்ணி வந்தாக்க வந்துடும் அப்படின்னு கருத்து இல்ல கொஞ்சம் குறைச்சலா இருந்தாக்கா வந்துடும் வெளி வந்தாக்கா சரீரம் குறைச்சல் பத்து மார்க் ஆச்சு முப்பத்தி அஞ்சு மார்க் தான் அறுபத்தஞ்சி தப்பு இருக்கு அதனால தான் அவங்களுக்கு அண்டாவோட ஜனங்களுக்கு என்னத்தான் ஞானி ஒரு சும்மா சும்மா அப்படின்னு ஏன்னா வெளிப்பாடு அது ஒடுக்கம் இல்லை அப்புறம் ஒடுக்கம் பிரார்த்தம் இருந்தால் செய்யலாம் செஞ்ச மேல்பூமி போகலாம் இருந்தா இல்லைன்னு கிடையாது ஆனால் தான் சர்சாஸ்திரம் சத்குரு அருளால வந்துடும் சொல்லப்படுது ஒழுக்கம் கம்மியானது வந்துடும் நம்பிக்கை தீவிர நம்பிக்கை ஓட்டப்பந்தயம் இருக்கு ஓட்டப்பந்த பல பேருக்கு ஓடுறாங்க ஒருத்தர் கொஞ்சம் வேகமா ஓடிய ஜெயிச்சுன்னா வச்சுக்கோங்க நாளைக்கு அவனுக்கு நிச்சயம் அன்னைக்கு வாய்ப்பு அவ்வளவுதான் அது ஒரு முயற்சி நாளைக்கு போவான்னு ஊக்கப்பெருக்கும் அது போல இங்க பிரார்த்தை இருக்குமே குரு சாஸ்திர நம்பிக்கைனால வந்துடும் அவ்வளவுதான் அது மேல மேல்பகுதி போறதுக்கு என் அபியாசம் பண்ணும் ஒவ்வொரு பொருளையும் ஜெயிக்கணும் நிறைய அபியாசம் இருக்கு அவ்ளதான் அப்படி இருக்கணும் அபியாச பலம் வேணும் இல்லை அபியாசம் என்ன பிரயோஜனம் சாஸ்திரம் போய் சொல்றதில்லை கைதவங்களே சாத்திரம் சொல்லுமோ கருணையால் இணையாலும் அயனிய குருவே எவரால அனுபவித்தால் அன்றி ஜென்ம சங்கீதம் விடா துயே நீ மாட்டேங்குறேன் வசனம் துணையா எப்படி நானே போய் சொன்னாலும் சொன்னா போய் சொன்னே வேதம் இத மொன்னே முரணா பேசிருக்கே என்ன காரணம்தான் கேக்குறாங்க அலை பைல போய் சொன்னா வந்து கோமியம் நான் बोला நான் போய் சொன்னாலும் இந்த முறை காத்து தக்க ஞானபலம் நான்கு துக்கபாவம் சர்வகாமப்தியொடு கிருத கிருத்தியமே தொக்க பிராப்த பிராபியங்கள் எனக்கா பாவமிக பரத்தால் இரண்டாம் பொய்க்குமோர் தூள உடம்பெழில் தூள உடம்பொழி வெளில் தீ நாற்றம் புகுபிணிகன் முதலனவும் சூக்கு மதேகத்து மிக்க காமாதியும் காரணத்தில் வியாதிகள் கவித்தாம் வாசனையமிகிடும்பி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரிக்கு தகுதியுள்ள பரிபூர்ணத்தின் பிரிவஜனம் துக்க அபாவம் சர்வகாமாப்தி கிருத்தகிருத்தியம் என துக்க நிவர்த்தியும் சர்வானந்தையும் அடைதலும் செய்ய வேண்டியதை அனைத்தும் செய்து முடித்ததாம் தொடர்ந்து அடைந்திருப்பதாம் என்ற சொல்லிய துக்க அபாவம் முன்னர் கூறிய துக்கமின்மை என்பது விசார ஞானத்தால் பொய்க்கும் ஓர் தூள உடம்பு பொய்த்தழியும் தனக்கு பிரிதொன்று ஒப்பற்ற தூள சரீரத்தில் எழில் ஒழிவு நாற்றம் பூ பிணிகள் அழகின்மை குரூரத்துவம் துர்க்கந்தம் கபம் குண்ணம் ஜயம் முதலிய தொடர்ந்து வருகின்ற வியாதிகள் முதலானவும் சூக்கும மிக்க காமாதியும் சூட்சம சைவத்தில் மிகுந்த காமக்குறுவதாதி துர்குணங்களும் காரணத்தில் அவ் ஆதிவியாதிகளுக்கு வித்தன வாசனையும் இகத்திடுமை காரணசைவியத்தில் அந்த ஆதிவியாதிகளுக்கு காரணமாயுள்ள சம்ஸ்காரமும் ஆகிய மூவகை துன்பங்களும் இகலோக துக்கங்களாம் வியாதிகளுக்கு காரணமான சம்ஸ்காரமும் துக்க சாதனமாக இருத்தல் பற்றி அதனே உபசாரமாக துக்கம் என்று கோரப்பட்டது என்று உணர்கேன் அது துக்க சேர காரணம் காரணமாக இருந்தாலும் கூட அது துக்கம்தான் என்று சொல்கிறேன் அதாவது மூணு செயலத்திலையும் மூணு அடங்கி இருக்கு ஆதி வியாதி வாசனை ஆதி சூட்சம் சேரும் வியாதி சூழல் சேரும் வாசனை காலம் இந்த மூன்று சைரியத்திலும் மூன்று இடம் இருக்கு ஆதி அப்படிங்கிறது ராகத்வேஷங்கள் தான் பிராத்யோஷங்கள்னாலதான் வியாதிகளே வர்றது வருமா வியாதி ஒருத்தருக்கும் வியாதி வர்றது ஒவ்வாத பண்டங்கள் ஒவ்வொரு செயற்கைகள் ஒவ்வொரு இயல்புகள் இதெல்லாம் வியாதி காரணமே அலிச்சு ஒவ்வாமை அதான் காரணம் சரி ரெண்டுக்கும் வர்றது காரணம் என்ன வாசனைகள் வாசனை வரும்போது தானே கெட்ட குணங்களும் தலைத்துக்கு அதே மாதிரி நல்ல குணங்களும் நல்ல வாசனை நல்ல குணங்களும் தலைத்து வைக்கும் தலை அது காரணமாக இருக்கிறது வாசனை சொல்லப்படுது அது காரணத்திலே அடங்கியிருக்கு காரணம் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தில் அடங்கியிருக்கு அது எப்போ வரும் இலக்கணம் சொல்லியிருக்கு முன்பின் ஒன்றையும் ஆலோசிக்காமல் குரோதா விருத்திக்கு ஏதுவாகிய திட்டத்தின் சூட்ச்ம அவஸ்தையை வாசனைன்னு போயிடும் திடீர்னு வரும் ஏதாவது அதுக்கு சாதகமாக இருந்தேன்னா வந்துடும் போனேன் உட்காந்து கிட்டே இருக்குமா கோவம் வரும்போது அங்க வாசனை வந்துருது இது நமக்கு அனுகூலமான சொல்லு இல்லை அதனால பெரிய செல்லுக்கு போறா அப்படின்னு போகு அங்க ஏதாவது சத்தம் வந்தது அனுகூலமா இருந்தா அந்த வாசனை வரும் வெளியில நல்ல வாசனை வரும் இது நமக்கு அனுகூலமானது அப்படின்னு சந்தோஷப்படும் மன உடக்கை சந்தோஷப்படாங்க அதனால ஆதி வியாதி வாசனை எல்லாத்துக்கும் ஆதிதான் அது ஆதி முதல் முதல் வி ஆதி வியாதி அதான் வியாதி அதை விட சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம் ராகத்வேசங்கள் காமக்குறாதிகள் தான் வியாதிக்கே காரணம் அப்புறம் அதுக்கு ரெண்டு காரணம் வாசனை தான் இதை தேர்வு வேறு கிடையாது இந்த ரெண்டு நாள்ை துக்கம் சொல்லும்யா காரிய உ உடம்பிகளின் வேறாய துரிய ஞானத்தின் மேலாக வைத்த ஒரு போக்கியிருத்திருக்கலாமையினால் விடும்பை மூன்று மிளாதிருத்தல் போய்த்த விகலோகதுக்கா பாவமென ராகம் புள்ளி எவன் தறுபோம் பாவமென நின்ற சித்தம் ஒரு சிந்தனையே பரலோகதுக்கம் தெரியினென புகனிடுவர் திருக்கரு நல்லறிஞர் துக்கம் இன்மை துக்காவான் அர்த்தம் அது எவ்வளோ துக்கம் ரெண்டு பிரிவு எவ்வளோ துக்கம் சொல்லி முடிச்சாச்சின் பல்லவத்தின் சொல்ல போகிறார் இதன் போர்கள் மித்தையனும் மாயா காரியம் என்று கூறப்படுகின்ற மாயன் காரியமான உடம்பு ஆதிகளின் வேறு ஆய துளசெய்திய முதலியவற்றின் துரிய ஞானத்தின் மேலாக வைத்த ஒரு ஓக்கிய போத்திருக்கள் அத்வி பிரம்மஞானத்தின் பின்னர் பாரமார்த்திக சத்தியம் ஆக அனுபவிக்கும்படி வைத்துள்ள ஓர் போக்கியங்களும் போக்தாக்களும் போகங்களும் வரஞானிக்கு அவனுக்கு இல்லாமல் இருப்பதே மெத்தியாவில் எகலோக துக்கா பாவம் என்று கூறப்படுவதுதான் இதுவரைக்கும் எகலோ துக்கா பாவம் சொல்லிக் கொள்கிறார் இனிமேல பல்லோக பாவம் புண்ணியம் என்று வந்து பாவம் என்று போம் புண்ணிய கர்மம் எப்போது வந்து பொருந்துமோ பாவகர்மம் எப்போது நீங்குமோ என நின்ற சித்தம் உரு சிந்தனையே என்று நிலை பெற்றிருக்கின்ற மனதென்கண் பொருந்திய சிந்தனையே திருக்கு அருள் நல் அறிஞர் தெரியின் பரலோக துக்கம் என புகழ்வார் விபரீத புத்தி ஒழிந்த பேரறி பேரறி உடையார் ஆராயமிடத்து பரலோக துக்காபாவம்